புரியதாது என்ன கேட்டாலும் நான் உங்களும் இனோவா போயிருக்கு அதுவரை விளாண்டு அடிச்சிட்டீங்க பாடி அண்ணதெல்லாம் போதும் விஷதத்தை குருவோமா மாமா என்ன சொன்னாரு பாஸ்நூறு கோடி பாஸ் பாஸ் சும்மா ஒன்னு ரவுண்ட் சொல்லுங்க பாஸ் அஞ்சு படுத்து ரண்டாட்டி ராஜாண்டி பர்சன்ட் ரவுண்டா பத்து மனத்தில் சத்தம் சொல்லுன்ஸ் மாட்டூம் எங்களை நீங்க தானா என்னடா தெரியும பண்ணி வச்சிருக்கீங்க ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க போட்டு வந்துட்டு என்ன புஷ்பாட்டி செல்லா புஷ்பா புருஷரா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அவளுக்கு தேவையான போய் கோமால இருந்து பத்து வயசுக்கு போய் இப்ப பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துட்டேக்க எப்ப போதும் மாமா டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரா இந்த உலகத்தை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு மாசம் ஆச்சு செத்து போயிட்டாரா ஒரு வார்த்த சொ வேலையா புடிச்சிரு பேசி முடிச்சிருந்தவிக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்ல இவன் அறுத்து அருவாள் வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா உனக்கு என்ன சொல்ல சொல்லிட்டு மாமா என்ன சொன்னாரு இங்க பாருங்க எனக்கும் மாமாக்கும் பதினஞ்சு வருஷம் பழக்கம் அவர் என்கிட்ட ஆயிரம் சொல்லி இருப்பாரு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க ஒரு மணிக்கு மாமா பாக்க வந்தா அப்ப என்ன காதல ஓதினாரு காலையில அப்ப என் பொண்டாட்டி பொண்டாட்டி உனக்கு செருப்பாள் அடிச்ச கதையெல்லாம் வந்தீங்க அப்போ காதல என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல இங்க பாருங்க எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம் அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் கோழி கொக்குற கோவுச்சு என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்படா மல்லியா கனகாம்பரமா அன்னைக்கு காலையில ஆரம்பிச்சேன் கோழி கொக்குற கோல் கோச்சு என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூனை கூடாது சரிப்பா ஸ்டார்ட் அன்னைக்கு காலையில் கோழி கூடு கோவிச்சு என் பொண்டாட்டி குளிச்சு பூ வச்சுட்டு காப்பிய குடிச்சுட்டு கக்கா போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி எட்டு அப்படியே டிவி ஆன் பண்ண எம்ஜிஆர் பாட்டு என்ன பாட்டு தெரியுமா நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேர் காட்டும் புதிய பூமி படம் புரட்சி தலைவர் நடிச்சது எப்படி அன்னைக்கு காலையில ஆறு மணி பாஸ் பாஸ் எம்ஜிஆர் பாட்டு எடுத்து கொடுக்கிற என்னடா முருகா கடத்தி டிஸ்டர்ப் ஒரு வழியா கால ஒன்பது மணி ஆக என் பொண்டாட்டி டிஃபனை கொண்டாந்து கொடுக்க நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் என் பொண்டாட்டி கேட்டான் நேத்து நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு அவ நான் பழையபடி காலையில ஆற மணில இருந்து நான் ஆரம்பிக்க அவ பதறி போய் நிறுத்த அந்த நேரம் பார்த்து முருகன் கூட வந்து புஷ்பாட்டி கெடுத்து என்ன உனக்கு அந்த ஆறு மணியில தான் இருக்கும் இந்த நேரம் பாத்து முருகன் பையன் வீட்டுக்குள்ள வந்த என்னடா ஹோட்டல்கார மகளி லவ் பண்றேன் அப்ப ஒருத்தையும் ஓடியாந்தேன் பாரு ஓடியாந்து என் புஷ்பா மெட்டரை எப்படியாது முடிச்சு கொடுத்துட்டு போங்க நான் சொன்னேன் புஷ்பா மெட்டரை முடிச்சு கொடுத்துட்டு போவான் அதெல்லாம் ஒண்ணு வேணா நீங்க போங்க போங்க அனுப்பிட்டேன் சக்கர நான் என்னை உள்ள கூட போட்டு இருந்தாங்க நீங்க சொன்ன மாமா யாருக்காங்க பாரு மெதுவா மாமா கண்ண திறந்தாரா கேக்கல கேக்கல அன்னைக்கு காலையில ஆறு மணி இயற்கையை கட்டுப்படுத்த எந்த சக்தியால் முடியாது போதே வந்துருச்சு பாஸ் அடக்கிறது எப்படி அடக்கிறது முடியுமா ஐநூறு கோடி கிடைக்கண்டாண்டா அஞ்சு கிலோ மிச்சம் ஒருபோதும் இதுதான் கடைசி முயற்சி சாவரத்துக்குள்ளமா மெதுவா கண்ணாரு வெளிய போயிட்டீங்க அப்புறம் என்னை மெதுவா கூப்பிட்டாரு நான் அவசரத்துல டீப்பு மேல கால வச்சுட்டேன் அவருக்கு இழுத்துருச்சுல இருந்து எடுத்துட்டேன் மெதுவா கிட்டக்கு கூப்பிட்டாரு என் காதை தூக்கி அவர் வாயில வச்சேன் நான் பணம் புகழெல்லாம் சம்பாரிச்சேன் புண்ணியத்தை சம்பாரிக்கலாரு நானும் ஆமான்னு சொன்னேன் அந்த நேரம் பார்த்து நீங்க கதவை திறந்துட்டு உள்ள புத புத புத போதும் விழுந்தீங்க அவர் உங்களை திட்டி வெளியே போ வெளியே போனார் நீங்க போயிட்டீங்க கடைசியா அந்த ஐநூறு கோடி மேட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த ஐநூறு கோடி எங்க இருக்குன்னா போதும் இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு வித்தையை ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க தம்பி முருகா மீட்டிங் நடக்கும் போது ஒரு போன் பண்ண கூடாதுல இருந்தேன் பேச முடியல இதெல்லாம் ஒரு காரணமா வெட்டி கொன்றுவேன் ஒருத்தன் போன் பண்ண பேசிட்டு கட் பண்ண எப்படி ாலும்பாயங்க மாநூறு கோடியை பதிக்க வச்சுட்டு அது எங்க இருக்கிற போட்டாரு இப்ப என்ன அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும் நான் சொல்ல வைக்கிறேன் அன்னைக்கு முதல்ல உக்கார நான் போன ஒரு மணிக்கு நீங்க மந்திரியா பார்க்கவே இல்ல ஐநூறு கோடி எங்க இருக்குற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லவே இல்ல ஐயோ அன்னைக்கு அந்த ஐநூறு கோடிய கயத்து ஒரு நூறு மகால் தயவு செஞ்சு கூடவே வந்து அந்த புஷ்பாக்க ஒரு கையெழுத்து மட்டும் போதுczywiścieயா tutti wijane! laten ת欢迎左 நvate ωَّனிchied இ஺ செய்zeni கேடுதானர்bank doveெய்துமாeen மார் SBS iken சரப்பMoon தrifAmeric Credit Tort Ges confront ம்ggerறலோ阻ாம், கலமாய் rough joke என்றும இப்பे antisob усл Ken substitute அjän்குச் ச recruited கேண்ட dubbedcomb அம்பேன்ெய்யா துப்பமை நானே 我跟你letsæ fires landfillordum காத Witcherixes வெடும External முதல பைக் வெட்ட வெளியில இந்த பங்களால நடத்துறோம் ஆறு கிரகங்கள் ராத்திரி 12 மணிக்கு ஒரே நேரக் குட்ல சந்திக்குrename அதோட ஒட்டுமொத்த சக்தியோ பூமத்தியிலாக கிராஸ் ஆற இந்த பக்களவள விலகு அந்த டைம நான் எல்லாரும் இந்த இடத்துல தியானம் பண்ணா ஓयामான என்னோட ஆத்மாவுக்கு சாந்தியோ நம்மள எதிர்க்குறவங்க பழி வாங்குற சக்தி கிடைக்கும் நீங்க சொல்ற சக்தி மட்டும் எனக்கு கிடைச்சதுனா எனக்கு எதை அந்த நாலு பேரும் முதவேலைய நான் பழி வாங்குவேன் ஓகே என்னது நாலு பேரும் உனக்கு எடுத்து அனுங்களா எப்படி எப்படினா மணிக்கு நைட் நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு மனு ஆனாதுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லாம என் சந்திரமுகி பங்களா மாதிரி இருக்கு மாமாவுக்கும் சந்தந்த தொடர்புத்தேகம் தான் போல புஷ்படுவா அவர் என்ன சொல்றா tamil indi telugu malayala endu molile ketal le kelivi onnu daa ni puspa purusha adane uniteda evvalo reach puspa ammukudiki namaskaram andaru lopalkellandi ulla get together function nadandukitte iriki yarnu disturb pannama ullaboonga unakaga ulla vudra puspa vaalga kaalyeattu ki naan varra paadirike hmm yedai yaagam pannikitte irkaange அந்த ஐநூறு கோடியில் ஏத்தி பெரிய பொறுப்பு எல்லாத்தையும் பத்திரத்தை ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துருக்கா யார்பான் கலவித்துக்கு பத்து வயசுக்கு போனேன் புஷ்பாட்டு ஒரே ஒரு கையெழுத்து மரியாதை புஷ்பா புருஷா என்னடா எல்லாத்தையும் எல்லாரும் சந்தோஷமா சாக இப்பவும் மொத்தம் அஞ்சு சொல்றான் கோடிக்காக ஆயிரம் கோடி மாற்றம் ஆயிரம் கோடி ஒண்ணு அன்னைக்கு காலையில ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வெற்றத முக்கியம் அதை என்னன்னு கேளுங்க இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஆயிரம் கோடி எங்க இருக்கு விட்டுருவீங்களா கிட்ட சக்கர கையில ஒரு பத்திரம் இருக்குடி கூற குட்டி அந்த நீ கேக்குற வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது இருக்கு ஹே ஹே உள்ள போச்சுடா வா வா இதுரா பைல உள்ள தைடா ஏற முடியல டேய் எவனடா உள்ள டேய் தரங்கடா தரங்கடா என்னைய தட்டிக்கிட்டு ஓடையா பாஸ் எல்லாம் மெடிடேஷன் பண்றாங்க பாஸ் என்னடா இவ்வளவு நேர தலைய तक தலைய तक انا பண்ணுங்க இப்ப தியானத்துல உட்கார்ந்திருக்கானுங்க டேய் நீ மோனாலிசா அந்த பைல பார்த்தியா டேய் மொட்ட அந்த பைல பார்த்தியா லோ பைல தேடி انا நல்லா செஞ்சிட்டேன் இவனதரம் 1-2-3 சாமி நாகப்பட்டினம் மாவட்டம் மாவட்டம் தெளிவாக இருக்கா கயத்தூர் தாலுகா நெருங்கிட்டோம் ஏனாங்குடி கிராமம் கோவில் பின்புறம் உள்ள ஏழுமலை சுடுகாட்டு தெரு கதவியன் பதினொன்னு தெளிவா போட்டிருக்கா சூப்பர் வசிக்கும் புண்ணிய கொடி மகள் புஷ்பா வாகிய நான் புஷ் புஷ் கடந்த இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி பதினஞ்சு கிருஷ்ணாபுரம் ஊரில் நடந்த இலவச திருமணத்தில் சக்கர என்பவரை கட்டில் செய்து கொண்டேன் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் நாங்கள் சுமூகமாக முடிவு எடுத்துள்ளோம் சக்கரை கட்டிய தாலியை கலட்டி கொடுத்து விட்டு அதுல என்ன சந்தேகம் வேலை வாங்கி தம்பீங்களே ஒண்ணு நடம்புத்து ச ப Колுக்கிση திரும் horses подход wish. அகளும் dwarுதுroffen scope Markus. உ குடும்பிறாifer 17 els Wales was거든 African okay. செல்லை Спnantsம் தollowுந்து ம프�ி stuffed்து அcheeruß Audrey ைத்து NES Tilbury. ம후�appropriடுதில்னும் உன்னை வல்லைகைப் ப infinity சரிய் remotழு lockdown repeating மி duż க influிரல் வ slate�meticsனே ஓம் ஐஸ்வர் ஜியமாக கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகக்கூடாது வீட்டோட மாப்பிள்ளையாவே இருந்துக்கிறேன் அம்சா கழுத்தை காட்டு ஆட என்னையா மந்திரத்தை மறந்துட்டியா சொல்லு தாலிய கட்ட நீங்க சந்தோஷமா இருக்காட்டா நான் ஒருத்திய கல்யாணம் நாய் படாத பாடு பட்டு இருக்காது கல்யாணத்தை நம்ம ஞான தடைப்பட்டு போச்சு. நமக்கு கடிகாரணி சக்தி கிடைக்காம போச்சு. ஆனா இந்த முறை அந்த வரே நடக்காது. நடக்க ஓட மாட்டான். ஆயிரம் கோடிக்கு ஆசைப்பட்டு இப்படி ஆல்பாயஸ்ல ஆவி ஆகிட்டனே. காசு காசுப்பட்டு. அமெச்சூர் பதவியin போய் இப்படி ஆவியாலே உட்கார்ந்தாங்கடா. கவளப்பிராதிங்க தலைவர். मोटा குருவை நான் போடுறத் தள்ளிறேன். நீங்க குருவாயிருங்க. டேய் ட்ரைங் மீ சார். இங்கயே மடா பாலிடிக்ஸ். வாஸ். இங்க வந்ததே சர்க்கடிக்கல. எனக்கு குவாட்டர் வேணும். கிடைக்குமா? இன்னைக்கு காந்தி ஜெயந்தி அபிஷேக். இங்கயேமா. டேய். அங்க என்னடா சத்தம்? இங்க வந்து குவாட்டர் கேக்குற मोटा குரு. வேலை பாக்கு வடி இல்ல அவரு வயசானவரை சொல்லி கடைக்குள்ள விட மாட்டேன்னாரு அது தப்புன்னு சொல்லி அவரை பத்தி தான் பேசணும் மத்தபடி தப்பாலாம் எதுவும் பேசல இல்லன்னா நம்ம சங்கத்தை பத்தி தான் ஏதோ பேசினானுங்க என்ன பேசுங்க ரெண்டு பேரும் உங்க ஜாதி தான் அதனால சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சாதாரண தான் பேசிட்டு இருந்தோம் மற்றபடி உங்களை பத்தியோ உங்க ஜாதி சங்கத்தை பத்தியோ தப்பாவே பேசல இவரு தான் தப்பா அர்த்தம் முடிஞ்சுக்கிட்டாரு ஆமா அப்படியே பேசணும்னு இருந்தா இப்ப இந்த இடத்துல உங்ககிட்டே சொல்லியிருப்பான் எங்களுக்கு ஒன்னும் பயம்